الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل وسلم على حبيبك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه الله با فقد قال الله رب العزه تبارك وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ن والقلم وما يسطرون ما انت بنعمه ربك بمجنون وان لك لاجرا غير ممنون وانك لعلى خلق عظيم صدق الله العظيم இதனை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இழத்தி காப்புடையோடு அவர் இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு உலகில் நம்மை எந்த நோக்கத்திற்கு படைத்திருக்கிறேன் என கண்மணி முகமது சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறானோ அப்பேற்பட்ட உன்னதமான உயரிய நோக்கத்தை முழுமையாக நம் வாழ்க்கையில் எடுத்து நடந்து அருளையும் அன்பையும் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் எனவும் அந்த வல்ல ரஹ்மான் செல்லும் ஒரு எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ எந்த செயல்பாடுகளின் காரணமாக அல்லாவின் கோபம் ஏற்படும் எச்சரித்து என அல்லாஹ் தயார் செய்திருக்கிற நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என கண்மணி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தியிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஷைத்தானியத்தான சிந்தனைகள் செயல்பாடுகள் அஹாவுக்கு மாற்றமான இஸ்லாத்திற்கு மாற்றமான கலாச்சாரங்கள் இவை அனைத்திலும் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன் ாரளேகான் அவர்களில் இருந்து அவர்கள் வரை நவிமாறுகளையும் தொடராக உலகத்திற்கு அல்வா அனுப்பி கொண்டே இருந்தான் عندما يتخلق سببه سببه وانتظره كذبه محمد صلى الله عليه وسلم ينبذي نمري عصيك ولياذا نميك ياغره كذره الله جل جلاله ورمو العزر بران شريف لان سورة الأخزاب أخزاب يند أتي آيات لل نبي الله صلى الله عليه وسلم أبل بليش القرى قلته أبل اليرد التودر இறுதி நவித்துவத்தை உலகத்தில் முடித்து வைக்க அல்லாக அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் உலக மனிதர்களுக்கு நல்லதை போதிப்பதற்காக வந்தவர்கள் மனிதர்கள் இருளில் இருப்பவர்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வந்தவர்கள் என்று செல்வாக செல்லும் அவர்கள் எதற்காக உலகில் அனுப்பப்பட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் வெளிவானவர்கள் உதா நெய்யா அவர்களை உலகத்தில் மனிதர்கள் நேர்வழிப்படுத்துவதற்காக நல்வழி பெற்றவர்களாக மனிதர்கள் மாற வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா இந்த முகம் அல் அல்லி வசல்லம் அவருடைய உண்மையான ஒரு மார்க்கத்தை சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இப்பொழுது இந்த முகமது அலை வசல்லம் அவர்கள் மூலம் எந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரோ அது உலகத்தில் மிகைக்க வேண்டும் அதை விடவும் வேற எதுவும் உலகத்தில் இருக்க மாட்டாது என்ற கருத்தை சூரத் குரானுடைய இருபத்தி எட்டாவது ஜிசுவில் அமைந்து இருக்குகிற சக்தி என்ற அத்தியாயத்தில் அமைந்திருக்கு வசனம் நதி அரசு என்று இப்பொழுது ஒவ்வொரு மருந்து ார்களே இது பல இடங்களிலும்புல்ல கௌரவம் அவர்களின் கண்ணியம் எப்படி உலகத்தில் உயர்வாக இருக்குகிறது எப்படி அவர்களை அன்பாக கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதை போன்ற பல விடயங்களையும் கொரானில் பல இடங்கள் நல்லா சொல்லியிருக்கிறார் என்றுல்ல பார்த்து சொல்கிறான் முகம்மது அவர்களே உங்களுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் ஒரு அப்படின்னு என்றால் உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இந்த விளக்கம் தருகிற ஒரு விடயம் தான் எங்கெல்லாம் சொல்லப்படுவோம் அல்லாஹ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் ஞாபகம் முகமது அவர்களும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் அறிவி தொழுகை எடுத்துக்கொள்ளும் உதாரணத்திற்கு தொழுகைக்காக ஒரு மனிதன் அழைக்கப்படுகிறான் தொழுகைக்காக ஒரு மனிதன் அழைக்கப்படுகிறான் அன்பர் என்ற வார்த்தை முதன்மை பெறுகிறது இரண்டாவது வார்த்தை வாழுகைக்காக எந்த தொழுகையை இறைவனுக்காக நிறைவேற்றப்பட வேண்டுமோ அந்த தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய பெயர் சொல்லி மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் அங்கும் ரபுல் عزت Allah உடைய பெயரை மாத்திரம் நினைத்து கொள்ளவில்லை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நினைத்து இருக்கிறான் அல்லாஹ் திருக்குரான் எப்படி இறைவன் அல்லாஹ் உங்களை படைத்தோ அந்த உயர்வான உங்களுக்கு அனுப்பிய கண்மணி முகமது தொழுகை பாடங்களை எடுத்துக் கொண்டாலும் அல்லாஹ் செல்லே அல்லாவுடைய ஞாபகம் சொல்லப்படுகிற இடங்களில் முகமது சொல்லப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை உலகத்தில் உலகத்தில் அவர்களுடைய துடிப்புகள் எல்லாம் சில நேரத்தில் அடங்கி போய்விடும் அல்லாஹரில் கண்ணியத்தை கௌரவத்தை நாம் உயர்த்திதான் வந்து அதை தாழ்த்துபவர்கள் உலகத்தில் யாரும் வர முடியாது கோ கோட்டு உள்ளாக அவர்களை இகழ்ந்து பேசினார்களோ ஏற்றோ அவ கண்ணியம் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை விடை கொடுத்துவிட்டான் அவர்கள் செய்த அத்துணை துரோகங்களையும் உலகத்தில் இனம் காட்டிக் கொடுத்திருக்கிறான் அல்லா கண்மணி முகமது அவர்களுக்கு அல்லா முடிந்த இஸ்லாமிய வார்த்தை கொடுத்து மக்களை இதன் பக்கம் அழையுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள் சொன்னார் என்ற ஒரு சம்பவத்தை கேள்விதா அபுலகின் இரண்டு கைகளும் அல்லாஹ் தபித்த வார்த்தை 1400 ஆண்டுகளுக்கு பின்னரும் அல்லாஹ் உலகத்தில் யாரெல்லாம் நபியைปฏิபாரிகரோ நபியை கேவலப்படுத்த முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு பாடம் சொல்லியிருக்கான் தப்பத்தியதா பீலகை இதை நீங்கள் பாடமாக பெற்றுக்கொள்ங்கள் யாரெல்லாம் முஹம்மது அவர்களை கேவலப்படுத்த விரும்புகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் மிக சீக்கிரமே கேவலமந்து சேரும் என்பதிற்குரிய அத்தாட்சி குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்குப் பிறகு இருக்கிறது. கரீமான அல்லாஹ்வுடையவர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு மண்ணிலே கடையாட்டிலே அண்ணாவின் பக்கம் கொள்கை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லி கைகளினால் இவர்கள் கபீமன் ஜதுல் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய உபகாரத்தினால் நீங்க ஒரு பைத்தியம் பிடித்தவன் அல்ல நீங்க பைத்தியக்காரன் அல்ல வ இன்னலக்கல் அஜ்ரன் கயிரம மம்னூன் உலக்கத் தலா அல்லாஹ்வின்பக்கால் மக்களை அளிபதற்காக இத்தனை கஷ்டபடுகிற உங்களுக்கு நிச்சயமாக எந்தவிதமான துண்டிப்பும் இல்லாத குறைவும் இல்லாத கூலி உங்களுக்கு இருக்குறதே வ இன்னலக்கல் அஜ்ரன் கயிரம மம்னூன் வ இன்ன தல அல குலப இன்ன உதீஸ் நீங்க மிக பெரிய மிக பெரிய என்ற நட்புலராக உலகத்தில் அல்லாவினால் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு அலை அவர்களை அன்று மட்டுமல்ல இருக்கும் காலம் உலகத்துடைய முடிவு நாள் மறை மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் அவர்கள் எல்லா நபிமார்களை விடவும் எல்லார் விடவும் உயர்வானவர்கள் கண்ணியமானவர்கள் அன்பத்துக்குரியவர்கள் என்பதில் சந்தேகம் இல்ல சகோதரர் அந்த ஆகும் இது இடையார்களே இதே முகம அவர்களை முயற்சி செய்தாலும் அது இந்த உலகத்தில் படிக்காது படிக்காது நிற்கிற முகமது சகோதரே அல்லா அன்றைய காலத்தில் அந்த நதியவர்களை எப்படி எல்லாம் அவர்கள் சூசித்தார்களோ அதை الله, الله قرآن لسولي ركران بيين الله قرآن لسولي قرآن لسموتك. الله அல்லா மறைவான விடயத்தை அறிந்த அந்த அல்லாவுக்கு தெரியும் அவர்கள் சூற்றுகிறவர்கள் உலகத்தில் வருவார்கள் அந்த முகமது அவர்களை ஏசுகிறவர்கள் தீற்றுகிறவர்கள் அவர்களை தூசிப்பவர்கள் உலகத்தில் வருவார்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் அன்றைய காலத்தில் வாழ்கிற முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த உதான் பொழுதே இஸ்லாமியிருக்கிறது அந்த மக்கள் அவ்வளவு கூட அவ்வளவு அகலா எப்படி இருந்தது அன்றைய காலத்தில் அவர்களுக்கும் இரு காது அவர்களை தவிதராக உலகத்தில் வாழ வைக்கவில்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நபித்தனுடைய விழுந்தது அவர்கள் கதைப்படவில்லை அதை கணக்கெடுக்க உங்களை ஒரு கடு கடவு கூட சந்தேகம் வரக்கூடாது சொல்லலாம் சகோதரன் பல சம்பவங்கள் தெரிய ஏற்றுக்கொள் வழி அமைத்தது என்பதை வேண்டிய வார்த்தைகளே சொல்லி போதுமான யாரை நீங்கள் விரோதிகளாக பார்க்கிறீர்களோ யாரை நீங்கள் இஸ்லாமிய விரோதிகளாக சுவேஷத்துக்குரியவர்களாக நீங்கள் காதுகிறீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில ஒரு நெருக்கத்தை ஒரு இணக்கப்பாட்டை எல்லாரும் ஏற்படுத்தி வைக்கும் போதுமானவர் அவர்கள இறங்கியில்லை வார்த்தையோடு அடிப்படைய வச்சு அன்றைய காலத்தில் பரம விரோதிகளாக இருந்தவர்களையெல்லாம் அல்லாஹ் நசீபாக்கினார் அவங்கள பெயர்களை இன்றைக்கு கேட்டால் ஒரு காலத்தில் ஒரு நேரம் எப்படி இருந்தார் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோத முகமதை கொலை செய்து தலையை தூக்கி வருகிறேன் என்று அந்த உமர கேட்டால் பாரு சகோதரே இவர்கள் அறிந்த திருத்தம் சாரை தாரையாக ஓடுகிறது இதற்கு காரணம் அபூசுமானவர்களே இப்பொழுது பெயர் கேட்டுகிற பொழுது என்ன சொல்கிறோம் எனக்குறும்ப ஒரு மார்கலாமிய மார்கம்தான்ஸ்லா வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாங்க உலகத்துல நான் பார்க்க மிக விரும்புகிற ஒரு முகமாக இருந்தால் இந்த முகம் முகத்தை நான் பார்க்க விரும்புவதே அம்மாறு இப்பொண்டே போகலாம் சகோதரி அல்லாம உள்ள இவர்களோடு மண் எடுத்து பார்த்தாலும் மதியனால நபிகள் செல்ல செல்ல அவர்களுடைய வாழ்க்கையடுத்து பார்த்தாலும் அப்படித்தான் இருந்தது மதியநாள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இடம் சகோதரி வரலாறு இஸ்லாமிய வரலாறை படித்தால் நமக்கு தெரியும் அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான சகோதரே இஸ்லாமிய வரலாற்று அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் அடிச்சோளிகள் இன்றும் பல இடங்கள் இருக்கிறது இவைு அவைகளுக்கு அவர்கள் சொந்த முயற்சி செய்கிற காலம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இடங்களை மீண்டும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று அதற்குரிய சதித்திருத்தங்களை இஸ்லாமியர்களுக்கும் அவர் உலகத்தில் எத்தனை பெரும்புரங்களை <Sessizuk> <Sessizuk> நபி அவங்களை படம் எடுத்திருக்கிறார்கள் கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் எப்பதறியுமா நபிவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மட்டுமல்ல அவங்க பெரியாரி கரிகார முடிச்சு புள்ள குட்டிகளை பெற்றதுக்கு பிறகு நபி அவர்கள் மக்கால ஆறு வயசாக சிறுவனாக அவருடைய குடும்பத்தில் வளருகிற பொழுதே இந்த முகமது என்பவர் பின்னால் ஒரு நபியாக வருவார் அவருடைய நபித்துவத்துடைய தலைவீத்துவம் உலகத்தில் வந்துவிட்டார் தலைவீத்துவம் கீழே போய்விடும் என்பதை அறிந்திகள் மதீனாலிருந்து மக்காவுக்கு தூதுகுரு அனுப்புனாங்க மறைமுகமாக அந்த முகமது என்ற திருவன் எங்கே வளருகிறான் திருபுராயத்திலே அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சின்ன பிள்ளை என்ற அந்த ஈவரக்கும் இல்லாமல் முகமது கொலை செய்ய எத்தனைத்தவர்கள் தான் அந்த அவருடைய கோபத்தை சம்பாதித்த எத்தனை விரிவானவர்களே அவர்களை கேவலப்படுத்தி அவர்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகு கேலி சித்திரம் தீட்டுவதற்கு கார்டூன்ஸ் வரைவதற்கு படம் எடுக்கிறது என்பது பெரிய வேலை இல்லை மதியிலேயேத்து அல்லாஹ் உலகத்திற்கும் உலக முஸ்லீம்களுக்கும் பாலம் அளித்திருக்கிறார் இந்த யூதிகளுடைய இந்த அட்டகாசம் இன்று நேற்று உருவானது அல்ல நவீகவர்களுடைய வாழ்க்கையிலே இது உருவாகி இருந்தது நடந்து கொண்ட அவ எ நடந்து கொண்ட சரித்திரத்தை தான் நாங்க பார்க்கணும் எந்த ஒரு நபர் லபீதி உன் ஆசம் ஒரு யகூதி வாழ்க்கையில அவர்கள் சூழியம் செய்யப்படுகிறார்கள் சூழியம் செய்யப்பட்டார்கள் இன்றைக்கு எங்கள்லையும் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை அப்படி அனைவரும் விஷயங்கள் பார்க்கிறோம் இது இன்றைக்கு மட்டும் நடக்கிறதில்லை காலத்தில் வீட்டுக்கு போவாங்க போறே என்ற அந்த திண்ணண இழத்த நிலையில் நபியவர்கள் செயல்படுகிற நபியவர்கள் நடந்து கொள்கிற அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த சூனியத்தின் காரணமாக ஏற்பட்டது செஞ்சவன் இரண்டு பெண்களை வைத்து செய்திருக்கிறார் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஒரு பாலடைந்த கிணற்றின் கீழே புதைக்கப்பட்டிருக்கிறது ான் இரண்டு சூறாக்களுடைய மொத்த வசனங்கள் பதினொன்று குரானுடைய நூற்றி பதினூற்றி பதிமூன்றாவது நூற்றி பதினாலாவது அமைந்திருக்கிற கடைசி இரண்டு வசனங்கள் பிறப்பில் பல ஒரு சூரா சூரத்து பல குழு அகவு சூறாக்களை அல்லாஹு இழைக்கப்பட்ட சூழியத்தில் இருந்து அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் இறக்கினார் இந்த பயன்படுத்தப்பட்ட ஒரு கயிறு அந்த கயிறில் பதினொன்று முடிச்சுக்கள் இருந்தது நபி அவர்கள் ஒவ்வொரு முடிச்சாக கரண்டு போகிறது என்ன என்பதை தெரிந்த முகமது அவனை புதிக்கவோ அவனை கொலை செய்யவோ அவனை சிறையில் அடிக்கவோ சொல்லவில்லை செய்யவும் இல்லை வரலாற்றில் அப்படி எதுவும் பதிவு செய்யப்படவும் இல்லை இதுதான் நம்பி இருக்கு ஒரு ஆளின் எங்கள் எப்படி ஆன்கள் எளிமணவர்களே அப்பேற்பட்ட அக்பார்கள் என்று ஒரு சாரார் யகுதிகள் இருந்தார்கள் என்ற வேதத்தை படித்து முடித்தவர்கள் ாரியில் பதிவு செய்யரா ஒரு நபராக இருந்த கடன் வாங்கிருக்கிறார்கள் கொடுக்கல் வாங்கல் யாருடன் நடந்திருக்கிறது ஒரு யகுதி மனிதனுடன் நடந்திருக்கிறது இது இஸ்லாமிய வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி சாணா சில நாட்கள் உடித்திருந்த ஜுப்பாவை குடிச்சு உலுக்கி என்ன கடன் தரத்தரிய உனக்கு வக்கில்லையா அதை தரத்தறி இல்லையா என்று கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு நவியவர்களை ஏற்றுகிறார்கள் திரும்ப நல்லா இருந்தார்களே இன்றைக்கு அமெரிக்கால அல்லது டென்மார்க்குல அல்லது இது போன்ற பல இடங்கள்ல நபி அவங்களை இப்படி கேவலப்படுத்திட்டாங்க என்பதற்காக இமானிய உணர்வுள்ள எங்களை எங்களுக்கு எவ்வளவு கொதிப்பு வருது எவ்வளவு கொதிப்பு வருது சகாபாக்களுக்கு வந்து வந்தது உணர்வுள்ளது நடந்து கொள்ள கிரீமன் அல்லா உமர் புடிச்சிட்ட பார்த்த செய்துக்கு பேச முடியல ஒரு கட்சி உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல உங்களுக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்ல அவர் என்கிட்ட நான் எடுத்த கடனை வந்து கேட்கிறார் நீங்க என்ன அவர் நீட்டு உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை பார்த்து நீங்க சொல்லணும் முகமது அவர்களே எ நல்ல முறையில் அடைச்சிருங்க ஆனால் திருப்பி கொடுக்க வேண்டிய கால அவகாசத்தில் இன்னும் நாள் பேலன்ஸ் இருக்கிறது திரும்பி காலத்தில் ஆனால் கொடுக்கக்கூடிய காலம் வாரத்துக்கு முன்னாலே இப்படி நடந்து கொள்கிறார் பார்த்து செல்ல செல்லம் உமரவர்களே அந்த நபர் எனக்கு தந்த கடனை நீங்க நிறைவேற்றுங்க அது மட்டும் இல்லை 20 அவருக்குன்னு சொல்லலாம் நீங்க அவரை பயமுறுத்தாட்டியதற்காக இருவது மடங்கு கூடுதலாக கொடுங்க இருவது ார நபியுடைய நடைமுறை நபியு அகலாக்கார்கள் இஸ்லாம் சமூகத்தில் இதன் காரணமாக அந்த நபித்துவத்தின் அடையாளங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து அந்த இரண்டும் இவர்டு இருக்கிறதா இவர் உண்மையான நபிதானா என்று பார்ப்பதற்கு நான் சோதனை தான் நடத்தினேன் என்று சொல்லுகிறார் ாரளேம் சொல் ஒரு நதியைத்தவரை ஒரு நவீனத்தில் அகலாக்கை பொறுத்தவரை நாம் படித்திருக்கிறது கரைத்து குடித்தார் சொல்லப்பட்ட ஒன்றுதான் உச்சகட்டமாக செயல்பட்டாலும் கூட ஒரு நதி அந்த மனையுடன் மிக இரக்கப்பல் செயல்படுவார் என்பத இவரிடத்தில் திருத்துகிறதா என்று பார்ப்பதற்குதான் நான் இப்படி நடந்து கொண்டு உடனே இஸ்லாத்தையை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பதில்களை அல்லாஹு கொடுத்து விட்டார் போனதல்ல இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு இன்னொரு ஊரிலையும் அப்படி ஒன்று செய்யலாம் நடக்குமா நட பொறுத்திருந்து இருப்பவர்கள் பார்க்கதான் போகுது வசனம் பொய்யாகாதே சகோதரன் வசனம் பொய்யாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் மார்க்க்கத்தில் மக்கள் போய் சேராமல் தடுப்பதற்காக முடிஞ்சு போச்சு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு செய்வார்கள் என்ன தெபிர்கள் இஸ்லாத்தின் மீது ஏற்பட்ட கால் காரணமாக இஸ்லாத்துக்குள்ளே மக்கள் போய் சேருவதை தடுப்பதற்காக இவர்கள் பொருள்களை செலவு செய்து கொண்டுதான் இருப்பார்கள் முயற்சி செஞ்சு பொருள்களை கோடி கோடி இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் போது முஸ்லீம் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கோடி அமெரிக்க இது அறுபத்தி நாலு அல்ல ஆயிரம் ஆயிரம் கோடி எமரிக்கன் தொடர்களை தாண்டலாம் ஆச்சரியம் இல்ல அல்ல எத்துடன் செலவு செஞ்சாலும் அதனுடைய விபரீதம் சும்ம தக்கு அடையும் ஹசரா அதனால அவங்களேதான் கவனப்பட போறாங்க அல்லா போதுமானவன் குரானுடைய பல அவசரங்கள் ஓடி காட்டலாம் கொத்துபால இடம் நேரம் கொடுக்காது இன்னும் ஒரு அவசரம் அல்லா சொன்ன வாழு விரோதிகளாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் யார அல்யூதீனாக குறிப்பி கே அல்லா சொன்ன இந்த வார்த்தை உலகத்தில் நடந்துதானே ஆகும் மக்களுக்கு விரோதிகளாக உலகத்தில் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீங்க ரீதியில் மட்டுமல்ல உலக இருக்கிற முஸ்லீம்களை எதிர்த்து செயல்படுறாங்க அதுக்கு அடிப்படை ஒரே ஒரு காரணம் சொல்லலாம் சகோதரே அவங்களுக்கு நல்லவே தெரியும் நாங்க அல்லாஹு என்ற ஒருவனாலே நாங்க ஒதுக்கப்பட்ட முகமது அவரும் நாங்கள் நரகத்துக்கு போக போகிறவர்கள் எங்களுக்கு நரகம்தான் என்பதை அல்லா முடிவு செய்து விட்டான் எனவே நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி உலகத்தினுக்கு என்ன சரி செய்யணும் நடந்தது உலகத்தில் இது மட்டுமல்ல இதற்கு பிறகு உலக முடிவு நாள் வரை இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான பல சவால்கள் உருவாகி கொண்டு தான் இருக்கும் அதற்கு நாம் முகம் கொடுத்து என்பதனால எந்த சவால்களுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளும் இல்லாம இவங்க நினைச்சு கொண்டார்களா இல்ல சொல்லுகிறார் ஈமான் மக்களாக இருந்தால் அதற்கு எதிரான பல சவால்களுக்கு முகம் கொடுத்துதான் எதிரான பொழுது அல்லாது எங்களுக்கு சொல்கிற உத்தரவு என்ன தெரியுமா உங்களை யாராவது நினைச்சா எங்களோட செயல்பாடு எப்படி அவங்க செய்யாதி பெருந்தன்மையான மார்க்கம் அவங்களை உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில திரோதத்துவம் என்று நீங்க நடந்து கொள்கிற அந்த முறை இருக்கிறதே அந்த நல்ல செயல்பாடு இருக்கிறதே உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் நெருக்கத்தை ஏற்படுத்துவார் நெருங்கிய நண்பராக அல்லாஹ் மாற்றுவார் இப்படி ஒன்று பல வழக்குகள் உபதேசங்கள் வர வேண்டும் நபியுடைய பிரிவின் காரணமாக சாதாரண ஒரு ஈத்தம் மர கட்டையே அழுதவி என்றால் அந்த நபியின் மீது எந்த அளவுக்கு எங்களுக்கு முகம்பத்து இருக்கும் மதீனாவுடைய கேள்விப்பட்டிருக்கிறோம் நபதியில் மின் மூன்று படிகளை கொண்டு ஒரு மேடை தயார் செய்யப்படுவதற்கு முன்னாடி நவியோக பயான் செய்கிற பொழுது ஒரு கட்டையில் ஏறி பயான் செய்வார் தகாதாக சுழ யார சூழலா உங்களுக்கு படிகள் வச்ச ஒரு மிம்பர் தயார் செஞ்ச நல்லவையான சூழலா நபியவர்களும் அனுமதி கொடுத்தாங்க அந்த மின்பர் தயார் செய்யப்பட்டது அந்த ஈர்த்த மர கட்டைக்கு பக்கத்துல மின்பர் வைக்கப்படுகிறது ஒருமுறை செல்ல செல்லம் அந்த கட்டையை தாண்டி மிம்பர்ல ஏற போறாங்க கினியமா நல்லா மரக்கட்டைக்கு கூட நவியவர்கள் மீது இருந்த அன்பு அந்த கட்டை ஆரம்பிக்குது அந்த கட்ட அது ஒரு ஒட்டகம் தனக்கு ஏற்பட்ட வேதனையை வெளிப்படுத்துகிற பொழுது எப்பார் உடல் சப்தம் வருவோம் உடம்பு ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தா மாச்சல் உடல நேரத்தில் ஒரு உலக சப்தம் வர தகவல் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாம அந்த கட்ட அவ்வாறு அழுகுது ராகுல திரும்பி பார்க்கிறாங்க முபாரக்கான இரண்டு கரங்கராலும் அணக்கிக் கொண்டாங்க அதுக்கு பிறகுதான் அந்த சத்தம் குறையுது அதிஐ தாதி ரஹிமபுதா சொல்றாங்க இந்த உயிரி இல்லாதே என் இதயመረ கட்டையே நபியுடைய மீதி இந்த அன்பின் காரணமாக அழுது சொன்னா Allah <laughs> உடைய Allah உடைய படைப்பிரங்கல்ல உயர்ந்த படைப்பு மனிதர்கள் எங்கள உள்ளத்துல நபியுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருரோமே என்ற கருத்து علامه ஹஸருல் பத்ரி ரஹ்மத்துல்லாஹி கூறுகறத பாருங்க இருக்கனி பல الله அவர்களே உங்களுக்கு Allah உடைய ஆர்டர் சகோதரளே நபியுடைய মুহब्बत இருக்குறதா என்பதற்கு அடயான நபியை நீங்க இத்திபா செய் நபியை பின் எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்படுவதும் அது இஸ்லாமியே இல்லை அல்லா நேரடியார்களே மதி நன்றி மண்ணில வாழ்ந்தாக செல்லும் அன்றைய காலத்துல சகாபாக்களை எல்லாரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்க போய் நிச்சாங்களுக்கு கொடுக்கிற ஹக்கு நிறைவேற்று பெருந்தன்மை ரோட்டுக்கு போறதாக இருந்தாலும் எப்படி நடந்து கொள்ளோணும் என்று சொன்னதோ மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வெளி எதிரும்பதாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு பிறகு செயல்பாடே இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்திய செயல்பாடாக உலகம் எந்த அப்பாற்பட்ட நம்முடைய இலங்கை நாட்டிலும் தான் உலகாவிய அமைப்பில் வாழ்கிற நிலையிலும் எப்படியாவது முஸ்லீம்களை சாராம்சம் எப்படி உலகளாவிய முஸ்லீம்களை கொழப்போம் முஸ்லிம்கள் பொறுமை என்ற மிகப்பெரிய சக்தி அவங்க விளங்கி வச்சிருக்காங்க முஸ்லீம்கள் நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம் நவீனா முகமது சல்லம் லாகுலேஸ்லம் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற கிப்ட் இருக்குமையை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது பொறுமை என்பது மகாத்மாவி பொறுமையோடு இருப்பவர்களுக்கு சகிப்பு தன்மையோடு செயல்படுகிறவர்களுக்கு படிந்து நடந்து கொள்கிறவர்களுக்கு அறிஞர் உதவி இருக்கிறது நிச்சயமாக சந்தேகம் இல்லை அப்ப உலகம் என்ன போகுதுன்றா இன்னைக்கு இந்த முஸ்லீம் பொறுமையை உடைக்கோம் முஸ்லீம்களுடைய பொறுமையை இன்றைக்கு உடைக்கி வரும் அவங்க பொறுமையை அவர்கள் பொறுமை கொள்ள முடியாமல் அவர்கள் அமைக்கப்பட வேண்டும் அடுத்தவர்களை உலகளாவிய ரீதியில முஸ்லீம்கள் என்றால் அடுத்தவர்களை தாக்குகிறவர்கள் தீவிரவாத கொள்கை என்று படம் போட்டு காற்றுதான் இன்றைக்கு உலகளாவிய அமைப்புல அவர்களுடைய மிகப்பெரிய சதித்திட்டம் அதில் ஒரு பங்குதான் இந்த முஸ்லிங்கள் என்றால் பெண்களை பெண்களுடைய கண்ணியத்தை பெண் பித்தல்கள் என்று இப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதுதான் இந்த முயற்சி இது வெளியே மட்டுமில்லை திரும்ப சொல்கிறேன் இலங்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது கனிமனம் இந்த நிலைப்பாட்டில் தான் சில சம்பவங்கள் நடந்தது நாங்கள் பார்க்கிறோம் எப்படி இருந்தாலும் அவர்கள் <muchas> கூட மத்தில மூனு வரு காலங்கள் தொடராக அந்த முகமது அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சகாபாக்களையும் அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் அடைச்சு வச்சாங்களா இல்லையா நீங்க வியாபாரம் செய்யக்கூடாது குறுக்கள் வாங்கல் ஈடுபடக் கூடாது சாப்பாடு யாரும் கொடுக்க கூடாது எவிதமான அதாவது உறவும் ஏற்படுத்தப்படக் கூடாது குடும்ப ரீதியான எந்த ஒரு இணைப்பும் இருக்க கூடாது எல்லாமே டிஸ்கனெக்ட் மூணு வருஷ காலங்கள் தொடராக நபியவர்களும் நபிகளுடைய அந்த குடும்பமும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் அடைத்து வைக்கப்பட்டார்கள் தினிமானவர்களின் இன்றைக்கிய துருவானது இல்லை அல்லா உண்டர்களேன் என்ன நடக்கும் விடயங்களை தெரிந்த அல்லா உலகத்தில் உலக முடிவு நாள் வரை இஸ்லாமிய சிறுபான்மையின் மக்களாக வாழ்கிறவர்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பதிமூணு வருஷ காலங்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய மிகப்பெரிய ஹபீர் முகமது அவங்களையும் அந்த அம்மாவினால் சேர்ந்த மக்கால பதிமூணு வருஷ காலம் சிறுபான்மையின மக்களாக குளிசையும் கதில் அல்லா யாவற்ற மீது சக்தி பெற்றவன் அல்லாவுக்கு படித்தவனே அல்லாஹ் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாவுடைய அவன் நாடிய விதத்தில் மாற்றுகிறான் இதை கிடையுமா அல்லாவுக்கு முதல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உலகத்தை இஸ்லாம படவ செய்தி அல்லாஹ் வணங்கப்படுகிறவர்கள் உலகத்துல வியாபிக்கச் சேர்த்துக்கு அல்லாஹ் ين الله رب العزه تبارك وتعالى ويدير بعضه الله ார்களே இலாமியர்களாக இருந்தால் இஸ்லாமியர்களாக இருந்த சந்தேகமே இல்ல பலர்களும் விதமான செயல்பாடுகள்ஸ்லீம்களுக்கு இன்னல்கள் கொடுக்கிற விஷயத்தை ஈடுபடுகிறதுனால எங்கட கண்ணியம் எங்கட கௌரவம் எங்கட அந்தஸ்து குறையப் போறது இல்லை எப்ப நாங்க உண்மையான உயர்ந்தவர்கள் எப்படி விசுவாசம் உள்ளவர் உலகத்தில் நம்பிக்கை நேற்று ியர்கள் அறியோர்கள நபி கண்ணியம் எங்களுக்கு கஷ்டப்படுவோமோ அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அடுத்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அடைப்போமோ அல்லாஹு அந்த அளவுக்கு நாம் அல்லாவிடத்தில் சிறந்தவர்களாக கருதப்படுவோம் என்றது இந்த உலகம் உலகத்தினுடைய எல்லா பொருட்கள் கிடைப்பதை விடவும் உனக்கு அது சிறந்தது நாங்க கஷ்டப்படலாம் கணிவானவர்களே அந்த கஷ்டத்துடைய பலன் வெளிப்படுத்துவது <laughs> நாம் என்பதை செய்தியாக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் என்பதை நம்ம அந்த ரேிக்க அவ முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கும் நீ அல்லது அவர்களுடைய நாளை வறுமையில் அந்த நபியவர்களோடு அவருடைய உத்தம சகாபாக்களோடு தந்தல் The more lectures visit slhub.com